येतावदिति பிரித்தமோர <idan> சாகர வரைக்கும் கவலைப்படுறத ஒரு கடமையாக வச்சுருப்பானான் போரும்பா கவலையை விடு பாரதியார் சொல்லுவார் எப்பொழுதும் கவலையிலே மூழ்கியிருப்பான் பாவி திட்டுறார் எப்பொழுதும் கவலையிலே மூழ்கி இருப்பவன் பாவிங்கிறார் கவலை எதுக்கு பண்ணுறேன் ஆகவே இந்த அபரிமையாம் சிந்தாம் அப்பரிமையாம் சிந்தாம்னா அளவிட முடியாத கவலை கவலைப்படலைன்னா இவனுக்கு ஒரு நாள் தூங்க முடியாது ஒரே கவலையாக இருக்குது கவலையாக இருக்குது கவலையாக இருக்குது அவனை பாவம் பரம பிளாட்வாரத்தில் படுத்துருக்குறவன் கூட பரவாயில்லை இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு பொண்ணை நினச்சி கவலையாக இருக்குது பேரனை நினச்சி கவலையாக இருக்குது நாட்டை நினச்சி கவலையாக இருக்குது ஹஸ்பண்டை நினச்சி கவலையாக இருக்குது ஒய்ஃபை நினச்சி கவலையாக இருக்குது இந்த சாமியாரை நினச்சி எனக்கு ஒரே கவலை இவர் எப்படி தான் நடத்த போகிறாரோ ஆசிரமத்தை என்ன இப்போ ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது யார் வரப்போகிறாங்களோ ராஜ்யத்தை நடத்துகிறதுக்கு அந்த கவலை கடவுள் எதுக்காக தான் இந்த கவலகத்தை படித்தார் புரியவே மாட்டேங்கிறதே சுவாமி அப்படின்னு அது ஒரு கவலை நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறதே ஒம்பது நாளுக்குள்ளே பிரம்மத்தை தெரிஞ்சாலுமே இவருக்கு ஒம்போது நாளைக்குள்ளே பிரம்மத்தை சொல்லி கொடுத்தானுமே நான் புரிய வைக்கலன்னா எனக்கு கவலை எனக்கு அந்த கவலை சர்வம் லோகம் ஷோக ஹதஞ்ச சமஸ்தம்னா நளினி ஜலமதி தரலம் தத்வீவிதமதிஷய சபலம் வித்தி லோகம் ஷோக ஹதம் ச சமஸ்தம் லோகம் ஷோக ஹதம் சமஸ்தம் சமஸ்தம் லோகம் ஷோக ஹதம் கவலைப்படுறத ஒரு கடமையாக்கிவிட்டான் ஒரே கவலை அதாவது இங்கே என்ன சொல்கிறார் இந்த பாருங்கோ அபரிமேயாம்னா மேயாம்னு சொன்னால் அளக்கிறது அபரிமேயம்னா அளவிட முடியாத கவலை சிந்தாம் இதுக்கு தான் ஒரு ஸ்லோகம் வழக்கமாக சொல்லுவோம் அதாவது இந்த இந்த உடம்பை செத்து போன அப்புறம் நெருப்பில் வச்சு எரிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் சித்தைன்னு பேர் சம்ஸ்கிருத்தில் சித்தான்னு பேர் கவலைக்கு பேர் சிந்தா இங்கே போட்டிருக்கு பாருங்க சிந்தாம் அப்படின்னு இருக்கு சிந்தா நாஸ்திக்கலை அப்படின்னு இவர் பாடியிருக்கார் சதாசிவிரம்மேந்திர சிந்தா நாஸ்தி கீழே அப்படின்னு பாடியிருக்கார் அவர் அவர்களுக்கு ஞானிகளுக்கெல்லாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அப்போ சிந்தான்னு சொன்னால் கவலைன்னு அர்த்தம் சிந்தான்னா திங்கிங்னு ஒரு அர்த்தம் இருக்குது சிந்தனம் சிந்தாம் கரோத்து அப்படிம்போம் சிந்தா மாஸ்தும்போம் சிந்தா மாஸ்துன்னா டோண்ட் அர்த்தம் சிந்தாம் கரோத்து சிந்தனம் கரோத்து அப்படின்னா ஒரே அர்த்தம்தான் திங்க் பண்ணுன்னு அர்த்தம் இது மைண்டில் ஓடிண்டே இருக்குது இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற குழந்தைங்களை நினச்சி அன்றைக்கி தான் வாட்ஸ்அப்பில் யாராவது போட்டிருப்பான் இந்த ரொம்ப அழகான ஒரு குழந்தை ஃபோட்டோவை போட்டு காணவில்லை தயவு செய்து தகவல் கொடுக்கவும் போட்டிருப்பான்னா இவங்க ஐயோ இந்த குழந்தை சரியாக வந்து சேரணுமே அப்படின்னு பயம் இருக்கிருக்கேன் இல்லையா வீட்டில் இருக்கு வந்துடுவோம் தினமும் கவலைப்பட்டு ஆனும் போகிற தினம் காலம்புற அனுப்பிச்சாங்கணும் நல்லபடியாக போயிட்டு வாங்கணும் கடவுளாக கும்பிடணும் சாயங்காலம் ஒருபடியாக வந்து சேரணும் அந்த சித்தா சொன்னேன்னு சித்தான்னு சொன்னால் உடம்பை எரிக்கிற அந்த கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு எழுவா முட்டையெல்லாம் வச்சு அழகாக ஜம்முன்னு பண்ணி நான் நானே பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எப்படி சுவாமி பண்ணுறேன் அது வெட்டியான் வேலை இல்லைது வெட்டியான் கூட சேர்ந்து தான் இந்த பக்கம் அடிக்கி அந்த பக்கம் அடிக்கி அது ஒரு அழு அது ஒழுங்காக வைப்பான் கட்டையெல்லாம் அப்படி ஒடிச்சு இப்படி செங்கல் வச்சு ஹோம குண்டத்து கட்டுறோம் இல்லை அது மாதிரி கிளீனாக விறகு கட்டையெல்லாம் இப்படிலாம் வச்சு ஏன்னா இந்த எல்லா ரிச்சுவலும் பண்ணி வச்சுருக்கேன் கல்யாணமும் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் தெரியும் இதெல்லாம் இப்படியே வரிசையாக எல்லாத்தையும் அழகாக விறகெல்லாம் அடிக்கி அது ஜம்ஜ் அழகாக மேலே மேலே அடுக்கி உள்ளுக்குள்ளே விரும்புவா முட்டை நல்லா போட்டு அதுக்கு மேலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த சரீரத்தை கொண்டு போய் வச்சு எல்லாம் இது பண்ணுறோம் அது ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் சிதா சிந்தாத்வையோர் மத்தியே சிதான்னு சொன்னால் உடம்பை எரிக்கிற அந்த நெருப்பு அந்த என்ன நெருப்பு கட்டம் வச்சுக்கோங்க நெருப்பு குண்டம் சிதா சிந்தா சிந்தான்னு சொன்னால் கவலை சிதா சிந்தாத்வையோர் மத்தியே கவலையும் நம்மளை எரிக்கிறது சிதையும் எரிக்கிறது ஆனால் சிதை வந்து உயிர் இல்லாத உடம்பை எரிக்கிறது இந்த கவலை உயிருள்ள உடம்பையே எரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சிதா சிந்தாத்வையோர் மத்தியே சிதாயேவ கரீயசி சிதா தகதி நிர்ஜீவம் சிந்தா பிராணயுதம் வபு சிந்தாயேவ கரீயஸ் அதாவது இது எது அதிகமானது மோசமானதுன்னா இந்த இடத்துல அது அந்த சிதையா சிந்தையான்னு கேட்டால் சிதை வந்து உயிரில்லாத உடம்பை எரிக்கிறது இது உயிர் உள்ள உடம்பை எரிச்சுன்டே இருக்குது அதுவாது எரிஞ்சு அணைஞ்சு போய்டும் இது அப்படி இல்லை அபரிமேயாம் சிந்தாம் சரி ஏதோ ஒரு பீரியட்லையாவது கேம்ப்புக்காக போனால் இனிமேல் கவலைப்படுறது இல்லைன்னு விட்டுவிட்டியான்னா பாவம் அவர் விவரம் தெரியாமல் சொல்லின்னு இருக்கார் நான் எல்லாம் கவலைப்படலைன்னா அப்புறம் இப்படி இருக்குது வாழ்க்கை கவலைப்படுறது நாங்கள் நித்திய கர்மாவாக வச்சுன்னு இருக்கோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத சொல்லலாம் சந்தோஷமாக இருக்கிறத எல்லாம் சொல்லிடலாம் நடக்குமா அவருக்கு உள்ள கவலை நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியாது எனக்கு கவலை இருக்குது உனக்கு சந்தோஷம் இப்போ நீ கவலைப்படுறியா சந்தோஷப்படுறியா என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் கரண்ட் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் அவங்க வீட்டில் மாத்திரம் எரிஞ்சால் எனக்கு கவலை வந்துடும் ஆஹ் பிரளயான் தான்ங்கிறார் சாகரை வரைக்கும் பிரளயம் வரைக்கும் வந்து இது அது விடமாட்டேங்கிறாங்க போரும்ப்பா கவலைப்படாத எல்லாத்தையும் கிருஷ்ண சொல்கிறார் இல்லையா மா சுச்சாஹா விட்டுடு அசோச்சியா நன்ம சோச்சஸ்துவம் நத்தம் சோசித்தும் அருகசி நானும் சோட்சித்தும் அருகசி என்னத்துக்கு வந்து கவலையை விட கடமையை செய் கடவுளை உணர் இன்பமாக இரு எல்லோருக்கும் இன்பத்தை வழங்கு நன்கு செயல்புரி அப்படின்னு சொல்ல வேண்டிதானே அதை விட்டுவிட்டு எல்லாம் கடைசி வரைக்கும் கவலையை பிடிச்சுட்டே இருக்கிறது அது மாத்திரம் இல்லை வாழ்க்கையில் எல்லாம் எல்லா ஊரில் யார் நம்மளை மதிப்பாம் நம்மக்கிட்ட நாலு காசு பணம் இருந்தால் தான் நாயும் மதிக்கும் திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்றும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு சொல்லியிருக்கார் ஆகையினால் பணம் இருந்தாங்க தான் மரியாதை பணம் நாலு காசு இருந்தால் தான் நாலு பேர் நம்மளை மதிப்பான் பணத்துக்கு தான் மதிப்பு எனக்கு மதிப்பு இல்லை ஆனால் அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அதனால் காம உபோக பரமாக எப்போ பார்த்தாலும் ஆசைப்படுறது அங்கங்கே வீடு போன இடத்துலலாம் சாமானை வாங்கி வீடு முழுக்க வைக்க வேண்டியது இதுதாங்க வாழ்க்கையுடைய இது நாலு பேர் நம்மளை மதிக்கிறதாங்க நம்ம வாழ்க்கை நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையாங்கிறது வேறு அப்படி சொல்லி சொல்லுவோனா ஏதாவதித்து நிஷித்தா தன்னை வந்து பெருசாக இது பண்ணணும் முழு முழுக்க மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங் காமன்னாக என்ன அர்த்தம் நிறைய சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கணும் வீடு முழுக்க இங்கே போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி ஐட்டம் வைக்கணும் எதுவுமே சாப்பிடக்கூடாது நாங்கள் இவ்வளோ போட்டிருக்கோன்னு பெருமை காமிச்சுக்கணும் அந்த காலத்துலேயா ஒரு கிராமத்துலேருந்து ஏதோ ஒரு நாலு கிராமம் தாண்டி நடந்து போவான் போனால் இருபத்தஞ்சுன்னு ஐம்பது ஐட்டம்னாலும் நல்லா சாப்பிடலாம் இப்போ எல்லாம் பார்த்தாலே மாத்திரையை பார்க்க வேண்டியிருக்கு மாத்திரை ஊசி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு உண்மைதானே அப்படி இருக்கிறபோது எல்லாம் நிறைய வீடு முழுக்க சாமானாக சேர்த்து வச்சு அதுக்குள்ளே வயசாகிடுறது அப்புறம் இங்கிருந்து அந்த போய் அங்கே அது இங்கே வாங்க அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வா இப்படிங்க வேண்டியிருக்கு அது எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வாங்க வேண்டியிருக்கு வேகப்பட்ட சாமி இல்லை ரூமை கட்டிட்டோம் அதில் இவ்வளோ சாமான வைக்கலைன்னா நல்லாவாக இருக்கும்னா ஏன் வெறும் காலியாக இருக்கட்டும் விட எப்படின்னா நீங்கள் சாமியார் நீங்கள் சொல்ல தான் சொல்லுவீங்க ஏதாவதித்து நிஷ்டிதா சிறுகை கட்டி பெருக வாழ்னா சிறுகை கட்டி பெருக வாழ் நம்ம பெருகக்கட்டி சொல்ல வேண்டாம் அவ்வளோதான் சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங்னா சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங்னா சில பேர் ஹ சில பேர் சிம்பிள் ஹை லைஃப் நோ திங்கிங் இல்லாட்டி போய்ட்டோம் ஹை லைஃப் சிம்பிள் திங்கிங்னு வச்சுப்போம் சில பேருக்கு ஹை லைஃப் ஹை திங்கிங் அது ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் ரொம்ப கஷ்டம் அது ஹை லைஃப்பை வச்சுட்டு ஹை திங்கிங் எப்படி இருக்கிறது சேராது இவனுக்கு வேணால் சமாளிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அவுட்டு சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங்கிறது எல்லா ஜெனரேஷனுக்கும் நல்லது ஹை லைஃப் ஹை திங்கிங் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படி இருந்ததுனாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நன்மை ஏற்படாது அதனால் பெஸ்ட்டு என்னது சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங் தான் பெஸ்ட் ஆகா இவன் என்ன சொல்கிறான் இல்லை ஹை லைஃப் அதை தான் நாலு பேர் மதிப்பான் அப்படின்னு நினச்சி நான் மெட்டீரியலிஸ்டிக் காம உபோக பரமாக அதே வேலை எப்போ பார்த்தாலும் சாமானு வாங்கவும் சேர்த்து வைக்கவும் இதே தான் இருக்கும் இதுதாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பணம் ஏதாவதித்தி நிச்சிதாக இதுக்கு மேலே என்ன பகவத்கீதை படிக்கிறது திருக்குறள் படிக்கிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இயலாதவங்க பண்ணுற வேலை யூஸ்லெஸ் ஃபெலோக்கு தான் அதெல்லாம் நாங்களெலாம் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாத்தையும் சுரண்டின்ட்டுருக்கோம் சுரண்டானந்தா எல்லாத்துக்கும் ஒரு ஆனந்தாக போட்ட வேண்டிதான் அதனால் அத்தனையும் வந்து நான் எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி வச்சுட்டு அப்புறம் கிடச்சிட்டு அது எங்கே வச்சேன்னு எனக்கும் தெரியாமல் பாஸ்வேர்டும் மறந்து போய் எல்லாம் நடக்கிறத நல்லா நான் சும்மாவாக சொல்கிறேன் அத்தனையும் நடந்துன்னு தானே இருக்குது எங்கே வச்சான்னு தெரியல பாஸ்வேர்டு இப்போ நம்ம ஊர்லேயே பேங்கில் வந்து கிளைம் பண்ணாத பணம் எவ்வளோ இருக்குது ஆகையினால் இதுதான்னு நினச்சிக்கிறானோம் ஏதாவது நிச்சித்தாக முடிக்க மாட்டேங்கிறாருவர்